வணக்கம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கொட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரதான் மந்திரியின் பசல் பீமா யோஜனா இணையதளத்துடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதல் முறையாக தனது நிலப்பதிவுகளை இணைத்துள்ளது இரண்டு வெளிநாடுவாழ் இந்திய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று குடியுரிமை திருத்த சட்டம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அமல்படுத்தப்பட்டது இனியன்றைய கேள்விகள் ஒன்று உலக இந்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு எந்த அண்டை நாடு இந்தியாவிடமிருந்து ஐநூறு பேருந்துகளை வாங்க திட்டமிட்டுள்ளது மூன்று நாடு முழுவதும் எத்தனை துறைமுகங்களில் நடமாடும் உர பரிசோதனை கூடங்களை அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்